ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் வேதத்தில் உள்ள முக்கியமான சரித்திரத்தை ஒன்று பார்த்துன்னு வரோம் இந்த கதை எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா சோமயாகங்களில் சுக்ராம்திகிரகப் பிரச்சாரம்னு ஒரு யாகம் சுக்கர கிரகம் மந்திய கிரகம்னு ரெண்டு கிரகங்கள் ரெண்டு பாத்திரங்கள் அதில் உள்ள அந்த வஸ்துவ ஹோமம்ன்ற இடத்துல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அந்த மனுவனுடைய பையனான நாபானே அதிஷ்டன் யாகசாலையை நோக்கி கலம்பி போனான் அங்கே அங்கிராதி மகர்ஷிகள் சத்ரயாகம் பண்ணிகிட்டு இருக்கா அவளுக்கு அந்த யாகத்தை பூர்ணமாக பலனை அடையறத்துக்கான வழிகள் அங்கங்கே நிறைய இருக்குது அந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் போய் சொல்கிறான் நாபானே அதிஷ்டன் ததே எோப்ரவீத் அந்த யாகசாலைக்கு போய் அங்கங்கே உள்ள யாகங்களில் உள்ள விசேஷங்கள்லாம் சொல்லி அந்த பூர்ணமாக அந்த யாக பலனை அடையிறதுக்கான வழிகளை சொன்னான் நாபா நேதிஷ்டன் தேசுவர்க்கம் லோகஞ்சா அவ அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அந்த யாக பலனை பூர்ணமாக அடைஞ்ச சந்தோஷத்தோடு கூட அவா அது யாக யாகத்தில் தஷிணையாக பசுக்கள்லாம் கொடுத்துட்டோ பாக்கி பசுக்கள் நிறையா இருந்தது ஏஷாம் பசவ ஆசன்னு பாக்கி உள்ள பசுக்கள் என்ன உண்டோ தான் அஸ்மா அததுஹூ அத்தனை பசுக்களையும் அஸ்மை அந்த நாபானேதிஷ்டனுக்கு அததுஹூ கொடுத்துட்டா கொடுத்துட்டு சந்தோஷமாக அவா அந்த யாகத்தை பூர்த்தி தம் பசு பிஷரந்தம் அந்த பசுக்களை புற அழிச்சுண்டு சந்தோஷமாக நாபானேதிஷ்டன் களம்பர சமயத்தில் யஜ்ஞவாஸ்தோ ருத்ரா ஆக்சது எழுத்தாப்பில் ருத்ரனான பரமேஸ்வரன் அந்த யாகசாலுக்குள்ளே வந்தார் சோ அப்ரவீத் அப்படி கிட்டக்க வந்து நாபானேதிஷ்டனை பார்த்து சொன்னார் ம மபா இமே இந்த யாகத்துக்குன்னு வந்த பசுக்கள் தட்சிணையாக கொடுக்கப்பட்டது போக பாக்கி என்ன உண்டோ அவையெல்லாம் என்ன சேர்ந்ததப்பா அதுர்வை அது எனக்கு சொந்தமானது நீ அதை மீரி, எடுத்துன்னு போகப்படாது அப்படி எடுத்துன்னு போனால் நான் என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா எனக்கு சொந்தமான வஸ்துன்னா நான் அதை எடுக்கலாம் கிழிக்கலாம் உடைக்கலாம் யாரும் கேட்க முடியாது அது மாதிரி இந்த பசுக்கள் பூரா என்ன சேர்ந்தது நீ அதை மீறி எடுத்துன்னு நான் ஹிம்சிச்சுடுவேன் பசுக்களைன்னு நான் என்ன கோபம் வந்துடுத்தவருக்கு ஆசு கோபின்னு பேர் சட்டுன்னு கோபம் வந்துடும் அப்படின்னு கோபப்பட்டு சொன்னார் பரமேஸ்வரன் அப்போது நாபாநிதிஷ்டன் சொன்னான் மஹ்யமிமா அப்படி இல்லை இந்த யாகத்திலே, எனக்கு தக்ஷணையாக கொடுத்துட்டா இந்த பசுக்களை ஆகையினால் இந்த பசுக்கள் பூரா என்ன சேர்ந்தது அப்படின்னு நாபா நேதிஷ்டன் சொன்னான் நவீத சத ஈசதித்ய பிரவீத் பரமேஸ்வரன் சொன்னார் நீ சொல்லலாம் உன்னோடுதுன்னு நீ சொல்லிக்கலாம் ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது இந்த பசுக்களுக்கு பூரா யார் ஈஷன் தெரியுமா அதிபதி யாருன்னா ருத்ரனான நான் தான் அதிபதி அதான் வேதம் சொல்கிறது ருத்ர்பசு நாம் அதிபதிஹின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது பசுக்களுக்கெல்லாம் யார் அதிபதினா ருத்ரந்தான் அதிபதி நவை தஸ்யத ஈசத இத்தியப் பிரவீத் ஆகையினால பசுக்கள்லாம் என்ன சேர்ந்தது நான் தான் நாதன் நவைகளுக்கு என்னை மீறி நீ இதை எடுத்துன்னு போக முடியாதுன்னு மேலும் அங்கே ஒரு தர்மம் இருக்குது உனக்கு எத்யவாஸ்தோஹியதே மமவை ததி தீ ஒரு தர்மத்துக்கு அல்லது ஒரு ஹோமத்துக்கு ஒரு யாகத்துக்கு வஸ்துக்கள் என்ன பாக்கி இருக்கோ ஹோமம் பண்ணது போக உபயோகப்படுத்தினது போக அவர் அவர்களுக்கு தானமாக கொடுத்தது போக என்ன பாக்கி இருக்கோ அதெல்லாம் பரமேஸ்வரனான என்ன சேர்ந்தது அதெல்லாம் தஸ்மாக வாஸ்து நாபவேத்தியம் ஆகையினாலே அது யாரும் சொந்தம் கொண்டாடப்படாது வீட்டுக்கு எடுத்துன்னு போகப்படாது அது ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தினது போக பாக்கியை நாம் உபயோகப்படுத்தப்படாது ஆகினால்தான் நவகிரக ஹோமம் இது மாதிரி ஹோமங்கள் எல்லாம் பார்த்தா அந்த ஹோமம் பண்ணின ஆஜ்ஜம் இருக்கும் நெய் அதை அந்த அக்னிலேயே ஹோமம் பண்ணி முடிச்சுடுவோம் அன்னம் பாக்கி இருக்கும் அந்த அன்னத்தை ருத்ராஜபலிம் ததாமின்னு ருத்ரபலின்னு கடைசியில் வச்சுடுவாள் ஹோமங்களில் பார்க்கலாம் பலின்னு ஈசான மூலையில் பரமேஸ்வரனை சேர்ந்த திக்குல பரமேஸ்வரனுக்குன்னு அந்த பாக்கி உள்ள அன்னத்தை பூரா அங்கே வச்சுட்றது ஏன்னா பாக்கி உள்ளது பூரா பரமேஸ்வரனை சேர்ந்தது அப்படின்னு பரமேஸ்வரனே நமக்கு காண்பிச்சிருக்க அதை சொல்கிறாரு பரமேஸ்வரன் ஆகையினால் தஸ்மாத் யக்ஞாஸ்துவேத்தியம் ஆகியனால் பாக்கி உள்ளது என்ன சேர்ந்தது அதை யாரும் சொந்தம் கொண்டாடப்படாது சோ மேலும் நான் உனக்கு ஒரு தகவல் சொல்றேன் உனக்காக யஜே மாஜா அத்த தே பசூன்னாதி நீ உன்ன பண்ணு இப்போ இந்த யாகத்தில் எனக்குன்னு தனியாக ஒரு ஆகுத்தி ஒன்று கொடு எனக்கு மா எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அந்த ஆகுத்தி வேறு யாருக்கும் போகப்படாது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆகுத்தி கொடு அத்தையே பசு அப்படி நீ கொடுத்துட்டா நான் உன்னையோ நீ எடுத்துகிட்டு போகிற பசுக்களையோ நான் ஹிம்சிக்க மாட்டேன் நான் உன்னை விட்டுடுறேன்னு பரமேஸ்வர் தஸ்மாக ஏதம் மந்திர சர்க்க சிராவது அவனுடனே அந்த பசுக்களை பூரா அங்கே கட்டிட்டு நேராக யாகசாலைக்கு உள்ளே போனான் அங்கே போனால் அந்த சுக்ரா மந்தி கிரக பிரச்சாரங்கிறது ஆயிருக்கு அங்கே சுக்ரா சுக்ர கிரகம் மந்தி கிரகம் அந்த கிரகங்களை வச்சுன்னு செய்யக்கூடிய யாகம் பூர்த்தி ஆயிருக்கு அந்த மஞ்சி கிரகம்னு மஞ்சின்னு ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் ஹோமம் பண்ணினா மிச்சம் இருந்தது அந்த சோமரசம் அதை எடுத்துன்னு வந்தான் எடுத்துன்னு வந்து அந்த ஆகவணியம்னு சொல்லக்கூடியதான அந்த அக்னியிலிருந்து தனியாக ஒரு அக்னியை பிரித்து ஈசான மூலையில் வச்சு தனியாக ஒரு அக்னியை வச்சு அந்த சோமரசத்தை அந்த அக்னியில் ஹோமம் பண்ணினான் என்ன மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணினான்னா ஏஷதே ருத்ரபாக ஹே ருத்ரா உனக்காக நான் இந்த ஆகுதியை கொடுக்குறேன் தன் நிறையா சதாகா இது வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது தஞ்சுஷஸ்வ ஒன்றை மட்டும்தான் சேர்ந்தது அதை நீ இந்த ஆகுதியை நீ எடுத்துக்கணும் மேலும் விதேஹே உனக்கு தெரியாத விஷயம் உண்டா நீ அத்தனையும் தெரிஞ்சவ கௌபத்தியம் விசேஷமாக பசுக்களை பத்தியும் ராஜகா ஐஸ்வர்யங்களை பற்றியும் போஷம் சரீர தேக ஆரோக்கியம் இவைகளை பற்றியும் நீ நன்றாக தெரிந்தவன் சுவீரியம் நல்ல தேஜஸ் நல்ல சந்ததிகள் இவைகளை கொடுக்கக்கூடியதான சக்தியும் தெரிஞ்சவன் நீ சம்பத் சரீனாக ஸ்வஸ்திம் அப்படிப்பட்ட உனக்காக நான் இந்த ஆகுதியை கொடுக்கறேன் நீ எங்களுக்கு என்ன பண்ணணும்னா சம்பத் சரீனாக ஸ்வஸ்திகு சாகா அதாவது ருத்து தர்மங்கள்னு இருக்குது வசந்த ருத்துன்னு வந்ததுன்னா நன்னாக வெயில் அடிக்கணும் நான் காத்தடிக்கணும் கிரீஷ்மத்துன்னு வந்ததுன்னா சாகுபடிகள்லாம் ஆரம்பிப்பா விவசாயிகள் வருஷ ருத்துன்னு வந்ததுன்னா நன்னா மழை பெய்யணும் சரதருத்துன்னு வந்ததுன்னா அப்படியே ருத்து தர்மங்கள்னு இருக்குது அந்தந்த ரித்துக்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கணும் வெயில் அடிக்கிற நாளில் வெயில் அடிக்கணும் காத்தடிக்க வேண்டிய நாளில் காற்றடிக்கணும் மழை பெய்யண்டிய மழை பெய்ய வேண்டிய நாளில் மழை பெய்யணும் பனி அடிக்க வேண்டிய நாளில் பனி அடிக்கணும் அப்படி இந்த ரித்து தர்மங்கள்லாம் மாறி அந்தந்த ரித்துவில் நடக்க வேண்டிய காரியங்கள் நன்னா நடக்கிறதுக்கு நீ எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி அந்த ஆகுதியை கொடுத்தவுடனே பரமேஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஆகுதியை திருப்தியாக எடுத்துண்ட தத்தோவை தஸ்யருத்ர்பசூன் நாபியமன்யதா அந்த ஆகுதியை எடுத்துட்டு பரமேஸ்வரன் அந்த பசுக்களை பூரா அந்த நாபானே அதிஷ்டன்ட்ட கொடுத்துட்டு அந்த பசுக்களை பற்றி நினைக்காமல் பரமேஸ்வரன் கிளம்பி போனார் திருப்தியாக தோவேதருதிர்பசூன்னியற்றைதமேவ் வித்வான் மன்னசிராவஞ்சுகோதி நிற்பனபிமன்யே அப்படியு பரமேஸ்வரனை உத்தேசிச்சு அந்த ஆஹூதியைக் கொடுக்குறானோ அவன பரமேஸ்வரன் ஹிம்சிக்க மாட்டார் பரமேஸ்வரனுடைய சாபத்துக்கு ஆளாகமாட்டாள் பரமேஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாக மாட்டான் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது இதை தெரிஞ்சுட்டு கொடுக்கணும் அதுபோல் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறதுன்னா நாம் ஒரு தர்மத்துக்குன்னு ஒதுக்கின வஸ்துக்களை அந்த தர்மத்திலையே செலவழிக்கணும் சொந்தத்துக்கு எடுத்துக்க கூடாது எடுத்துட்டால் கரையான கொண்டு வந்து வச்ச மாதிரி அந்த தர்மத்திலேயே அதை செலவழிச்சிடணும் அந்த ஹோமங்களுக்கு எடுத்துன்னு போன வஸ்துக்கள் பாக்கி இருக்கிறத அங்கேயே வச்சுடணும் ஒரு ஹவிஸ் பண்ணுறோம் ஒரு ஹோமத்தில் அந்த ஹோமம் பண்ணின ஹவிஸ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை சாப்பாட்டுக்கோ வேறு காரியங்களுக்கோ எடுத்துக்கப்படாது அதை அப்படியே எல்லாத்தையும் ருத்ரனை உத்தேசித்து பலி வச்சுடணும் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ எல்லா ஹோமங்கள்லேயும் பார்க்கலாம் ருத்ர பலின்னு கடைசியில் ஏன்னா பரமேஸ்வரனை சேர்ந்தது பாக்கி உள்ள வஸ்துக்கள் அப்படி இந்த இந்த சரித்திரம் இருக்கே வேதத்தில் சொல்லப்பட்ட சரித்திரம் பூர்வீகமான சொத்துங்கிறது நமக்கு கட்டாயம் இருக்கணுங்கிறத இந்த சரித்திரம் வலியுறுத்துறது மேலும் ஹோமத்துக்கு தர்ம காரியங்களுக்குன்னு நாம் ஒதுக்கின வஸ்துவை அந்த காரியங்களுக்கு தான் உபயோகப்படுத்தணும் வேறு எதுக்கும் அதை எடுத்துக்கப்படாது அப்படிங்கிறதையும் இந்த கதை வலியுறுத்துறது அப்படி நாம் அதுக்குன்னு ஒதுக்கின வஸ்துக்களை அந்த தான் உபயோகப்படுத்தணுங்கிறத இந்த நாளில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லவேண்டிருக்குங்கிறதுனால அந்த தர்மத்தை இப்போ பார்த்தோம் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்